ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதா நம அனிமியமன்தீரியம் அனந்தபாஹு சூரியநேற்றம் பி ம் தீப்ஹுதா விரேஜச விஷமி தப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி அருள்கிறார் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை வியப்போடு பார்த்து பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை அவன் வாயிலாக வர்ணிப்பதாக வேதவியாசர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அர்ஜுனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய சொற்கள் இதுதான் அனாதீம் முடிவற்றவரை மத்திய அந்த முடிவு அற்றவரைங்கிறான் அனாதி மத்தியம் ஏற்கனவே இதை பார்த்தோம் மேலும் மேலும் ஸ்தோத் பண்றதுனால சொல்லுகிறான் அனந்த வீரியம் அதாவது தொடக்கம் இடைப்பகுதி முடிவு என்பது இல்லாதவராக இருப்பவர் ஆதியும் அந்தமும் நடுவும் இல்லாதவர் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேன்னு மாணிக்க வாசகர் சொல்றார் இல்லையா அதே அர்த்தம் தான் அனந்த வீரியம் எல்லையற்றை உடையவர் அனந்தபாகும் கணக்கற்ற கைகளை எல்லோருடைய கைகளும் அவருடைய கைகள்தான் ஆஹா எல்லையற்ற கைகளையும் சசி சூரிய நேத்திரம் சூரியனும் சந்திரனும் அவருடைய இரண்டு கண்களாக காணப்படுகின்றன தீப்த ஹுதாஷ பக்ரம் இங்கேருந்து தான் அர்ஜுனனுக்கு ஆச்சரியங்கிற உணர்ச்சி மாதிரி அச்ச உணர்ச்சி வரப்போகிறது இந்த வியப்புங்கிற உணர்ச்சி அதை காட்டிலும் அச்ச உணர்ச்சி மேலும் போகிறது அதற்கு காரணம் இங்கே இருக்கு பாருங்கள் தீப்த ஹுதாஷ வக்ரம் வக்ரம்னா முகம் ஹுதாஷம்னு சொன்னால் அக்னி ஹுதம் அஸ்னாத்தி இத்தி ஹுதாஷா அக்னி நம்ம எதெல்லாம் அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுறோமோ அதெல்லாம் அவர் சாப்பிட்றவர் அதன் மூலமாக தேவதைகளுக்கு கொண்டே கொடுக்குறவர் தீப்தம்னா நன்கு பிரகாஷித்து கொண்டு இருக்கின்ற ஒளிர்ந்து அந்த நெருப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு முகத்தை பார்த்தா அதுக்குள்ள பெரிய நெருப்பு எறிகிற மாதிரி நம்மளாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில எல்லாம் பார்த்துருப்போம் அதிலெல்லாம் பெரிய அளவுல அக்னி எல்லாம் இருக்கும் அது மாதிரி தீப்த புதாச பக்ரம் தன்னுடைய ஒளியால் விஸ்வமிதம் தப்பந்தம் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் சுட்டரித்து கொண்டிருக்கின்ற பார்க்கிறேன் ஆக தொடக்கமும் நடுவும் முடிவும் அற்ற எல்லையற்ற ஆற்றல் மிக்க எல்லையற்ற கைகளை உடைய சூரியனையும் சந்திரனையும் கண்களாக கொண்ட தன்னுடைய ஒளியால் இந்த பிரபஞ்சம் சுட்டரித்துக் கொண்டிருக்கின்ற நெருப்பு ஜலித்து கொண்டிருக்கின்ற முகத்தை உடைய உன்னை பார்க்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அர்ஜுனன் பகவானிடத்திலே தன்னுடைய மனசில் தோன்றக்கூடிய அந்த காட்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தி தொடர்ந்து பகவானுடைய அனுகிரகத்தினால அடுத்த ஸ்லோகத்தையும் படிப்போம் அநாதிமத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசி சூரியநேத்திரம்